அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில நேசி மனுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு மாற்றம் கோடையும் குளிர்ச்சியும் வசந்தமும் இலிவதீரும் மாறி மாறி வருவதால்தான் இயற்கை சிலிர்ந்து நிற்கிறது எப்போதாவது பூப்பதால் தான் குறிஞ்சி மனத்தை கவர்கின்றது அடிக்கடி பூப்பதால் தான் நெருஞ்சி குத்துகிறது இன்று போலவே நாளையும் கழிந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஏதேனும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட அடுத்த அத்தியாயத்திற்கு போகவே இன்று மனிதர்கள் அச்சப்படுகிறார்கள் பாதுகாப்பு நோக்கியே நாம் பயணம் செய்கிறோம் ஆனால் யார் மூச்சை பிடித்து மூழ்கிறார்களோ அவர்கள் கைகளுக்கு தான் முத்துக்கள் கிடைக்கின்றன மற்றவர்கள் தரையில் கிடக்கின்ற கிளிஞ்சர்களோடு திரும்பிவிட வேண்டியதுதான் திரைகளோடு திரவியம் தேடு தேடுவது என்பது கள்ளக்கடத்தல் செய்வது குறித்த தமிழ்மொழி அல்ல அது அலைகளை குதிரையாக்கி ஆழ்கடலை குளமாக்கி களமேறி கரை கடந்து எட்டு திக்கும் இருக்கும் தட்டுப்பட்ட செல்வங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக கட்டிக்கொண்டு வருகின்ற திறன் நேர்த்தி வீரம் ஆகியவற்றை சுட்டுகின்ற சூத்திரமாகும் ஆம் தேடுகின்ற விஷயம் உயர்ந்ததாக இருக்கின்ற போது தேடலும் அரிதாக இருக்கிறது சிந்திப்போம் மாற்றத்திற்கான விதையை நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சரியான தேடலுடன் நாம் வெளிப்படுத்துவோம் நன்றி